வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணு கீர்த்தனா தைரியம் விண்ணிற்கு அழைத்து செல்கிறது அச்சமோ இறப்பிற்கு இழுத்து செல்கிறது ஆம் தைரியம் விண்ணிற்கு அழைத்து செல்கிறது அச்சமோ இறப்பிற்கு இழுத்து செல்கிறது என்கிறார் சினேகா நன்றி வணக்கம்